வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்திச் சேவை பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்கலைக்கழகங்களுக்கு ரூபாய் இருபத்தி கோடியில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் முதல்வர் கே பழனிசாமி திறந்து வைத்தார் டூ ஜி அலைக்கற்றி ஒதுக்கீடு ஊழல் வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இன்னும் ஒரு வாரத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் டெல்லியில் திராவிட இயக்கத்தின் சாதனையாக இருக்கும் தமிழ்நாடு இல்லம் என்ற பெயரை எக்காரணத்தை கொண்டு மாற்றவோ அழிக்கவோ கூடாது என்றும் பாஜகவின் மொழிவெறி தூண்டுதலுக்கு துணை போக வேண்டாம் என்றும் முதல்வர் பழனிசாமிக்கு திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளாா் குடும்ப தகராறுொர்பான வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மாவட்டத்துக்கு ஒரு குடும்பநல நீதிமன்றத்தை உருவாக்குவது அவசியம் என்று சென்னையில் நடந்த மாநாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாவட்டத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இரண்டு கட்டங்களாக செய்முறை தேர்வுகள் நடத்தப்படும் என்று முதன்மை கல்வி அதிகாரி பி மனோகர் அறிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஒரு வாரத்தில் பணி குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தகுதித் தேர்வு எழுதியவர்களுக்கு படிப்படியாக ஆசிரியர் வேலை வழங்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் உலகிலேயே முதன்முறையாக புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான பிரத்யேக யூ டியூப் சேனல் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது முதன்முறையாக ரயில்வே துறையில் ஒப்பந்த பிரிவில் பணியாற்றும் ஊழியர்களுக்காக தனியாக தகவல் தளத்தையும் அமைப்பு சார்ந்த துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் வகையில் செய்ய ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது ஓட்டு போட பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வாக்காளர்களிடம் கூறிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோவா நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது முதல்கட்டமாக ஐம்பது கோடி செலவில் நான்கு கோடி பசுகளுக்கு ஆதார் போன்ற அடையாள வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இருபத்தி இந்தியர்களுடன் சென்ற மும்பையைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல் மேற்கு ஆப்பிரிக்க கடலில் உள்ள கினியா வளைகுடா பகுதியில் திடீரென மாயமானது அந்த கப்பலின் தடம் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் வெளியிட்டுள்ளார் விண்வெளியில் ரஷ்யாவின் இரண்டு வீரர்கள் எட்டு மணி பதிமூன்று நிமிட நடந்து சாதனை படைத்துள்ளனர் உலகம் இன்று கிராமமாக சுருக்கியிருக்கும் சமூக வலைதளமான பேஸ்புக் தொடங்கப்பட்டு நேற்று பதினான்காம் அடியெடுத்து வைத்துள்ளது அமெரிக்க புலனாய்வு போலீஸ் பிரிவான எஃபிஐ அமைப்புக்கு எதிராக அந்த நாட்டு அரசு தரப்பில் குறிப்பான வெளியிடப்பட்டுள்ளது இதனால் அதிபர் டொனால்டு டிரம்ப் எஃபிஐ அமைப்பு இடையிலான மோதல் அமெரிக்க அரசுக்கு அந்நாட்டு ராணுவம் அணு ஆயுதங்கள் தொடர்பாக சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளது புதிதாக சிறிய வகை அணுகுண்டுகளை தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதால் சென்னையிலும் ஒரு பவுனுக்கு ரூபாய் நூற்றி குறைந்து விற்பனையாகி வரத்து அதிகரித்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் வெங்காயத்தின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தின் விலை ரூபாய் இருபத்தி எட்டாக சரிந்துள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழ்பவை சிறு குறுந் தொழில்களே என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் பிட்காயில் முதலீடு செய்து லாபம் ஏற்றிய முதலீட்டாளர்கள் செலுத்த வேண்டும் என்று மத்திய நேரடி வரி ஆணையத் தலைவர் சுஷில் சந்திரா கூறியிருக்கிறார் செஞ்சு அனில் நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நேற்று வெளியிட்டது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கனவு அணியில் இந்திய அணியின் பிரித்விஷா கல்ரா சுப்மான் கில் உட்பட ஐந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்தியன் ஒபன் பேட்மிண்டன் தொடரில் பி வி சிந்து இறுதி சுற்றில் தோல்வியடைந்து இரண்டாவது இடம் பிடித்தார் அமெரிக்காவின் சாம்பியன் பட்டம் என்றார் வணிரத்னம் படத்திலிருந்து மலையாள நடிகர் பகத் பாசில் கான்ஷிக் தேதிகள் ஒத்துவராதால் விலகியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அரசியல் கட்சி துவங்க உள்ள நடிகர் கமலின் முதல் பொதுக்கூட்டம் மதுரையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரமான ரோஜாவி சிவா இப்போது துலாம் என்ற படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் இயக்குநர் சர்க்குணம் கலபாணி டூ படத்தை இயக்குகிறார் இதில் மீண்டும் விமல் ஓபியா ஜோடி சேர்ந்துள்ளனா்